فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لكل قوم هاد وقال النبي صلى الله عليه وسلم لا يضع الله رحمته الا على رحيم قالوا كلنا يرحم قال ليس برحمه احدكم صاحبه ولكن اي رحم الناس كافة او كما قال صلى الله عليه وسلم திருக்குறி அல்லாஹியார்களே பெருமநர்சல்லாஹு அலைவசல்ல அவர்களது பிறந்த இந்த மாதத்திலே ரசுல் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல முக்கியமான நிகழ்வுகள் உலகம் முழுவதும் பேசப்படுவதை பார்க்கிறோம் அல்லாஹலா உலகத்திலே எல்லா சமுதாயங்களுக்கும் நபிமார்களை அனுப்பியிருக்கிறார்கள் ஒரு நபி அனுப்பப்படாத சமூகம் இல்லை திரு குரான் ஒவ்வொரு வழிகாட்டிகளை அனுப்பி இருக்கிற எல்லா வழிகாட்டிகள் அனுப்பப்பட்டார்கள் ஒரு இறை தூதரை அனுப்பும் முன்பாக அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்தையும் அளிப்பதில்லை எந்த ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹ் தண்டிப்பது கிடையாது எல்லா சமூகத்திற்கும் تعالی இறை தூதர்களை வழிகாட்டக்கூடியவர்களை அனுப்பி கொண்டே இருப்பதாக அல்லா திருமறையிலே சொல்லுகிறான் எனவே அந்த வகையில உலகத்திலே எல்லா பகுதிக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் நம்முடைய இந்தியாவிற்கும் கூட நபிமார்கள் வந்திருக்கலாம் அவர்களுடைய பெயர்கள் நமக்கு திட்டவட்டமாக தெரியவில்லை அல்லா திருமறையில குரானில நபிமார்களுடைய பெயர்கள் என்று சொல்லி இருப்பது ஒரு இருபத்தைந்து நபிமார்கள் அவர்களுடைய பயிர்கள் தான் அல்லா சொல்லி இருக்கிறான் ஆனால் அல்லாகவே திருமறையிலே சொல்வான் எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறு நாம் குறிப்பிடவும் இல்லை ஒரு சுலநுகும் வரலாறு குரானில் பெயரை சொல்லி இவர்கள் நபி என்று சொல்லுகிறானோ நாம் அவர்களை உறுதியாக இமான் கொள்ள வேண்டும் அதை மறுப்பது குபராக ஆகிவிடும் ஆக உலகத்திலே பல பாகங்களுக்கு அல்லா நபிமார்களை அனுப்பியிருக்கிறான் நம்முடைய மாற்று மத சகோதரர்களால் மதிக்கப்படக்கூடிய நபியாக இருக்கலாம் ஆனால் அது திட்டவட்டமாக சொல்ல முடியாது புத்தர் ஒரு நபியாக இருக்கலாம் ஒரு நபியாக இருக்கலாம் அவர் அவர்களுடைய காலத்திலே இவர்கள் எல்லாம் அல்ல அனுப்பப்பட்ட தூதர்களாக இருக்க வாய்ப்புண்டு ஆனால் எப்படி அரபுகள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் இஸ்மாயில் அலஹி இந்த இருவருமே அரபுகளுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவர்கள் போதித்தது ஏகத்துவத்தை தான் போதித்தார்கள் ஆனால் காலப்போக்கிலே பல வருடங்கள் ஆக ஆக அந்த அரபுகள் இப்ராஹிம் அலி இஸ்லாமையும் ஹஜரத் இஸ்மாயில் அலி இஸ்லாமையும் மறந்து அவர்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு காபாவுடைய அந்த சுவர்களில் அவர்களுடைய உருவத்தை வரைந்து வழிபட்டார்கள் காபாவுடைய உள் சுவரிலே ஹஜரத் இப்ராஹிம் அலி உருவமும் இருந்தது இஸ்மாயில் அலி உருவமும் இருந்தது இதெல்லாம் காலப்போக்கிலே மக்கள் செய்த மாற்றங்கள் அதேபோலதான் இந்த ராமர் இந்த புத்தர் இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில இறை இருந்திருக்கலாம் ஆனால் காலப்போக்கிலே அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களை கடவுளாக ஆக்கிவிட்டதை நாம் பார்க்கிறோம் ஆக உலகத்திலே இப்படி பல்வேறு காலகட்டங்களில் அல்லா நபிமான்களை எல்லா காலகட்டங்களையும் அனுப்பி கொண்டே இருந்தாங்க அந்த வரிசையிலே பெருமாநர் செல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறுதியாக அனுப்பப்பட்ட நபி மற்ற நபிமான்களுக்கு தரப்படாத பல சிறப்புகளை அல்லாஹால அவர்களுக்கு அல்லாஹாலி முன்பெல்லாம் ஒரு நபியாக அனுப்பப்படக்கூடியவர் தன்னுடைய கூட்டத்திற்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் தான் அவர் நபியாக அனுப்பப்படுவார் நான் முழு மனித சமுதாயத்திற்கும் முழு மனித இனத்திற்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் இன்னும் சொல்ல போனால் பெருமனார் சலல்லா அலிஸ்வல் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜின்னுகளுக்கும் சேர்க்கை நபியாக அனுப்பப்பட்டார்கள் மனித இனத்திற்கு மட்டுமல்ல ஜின்னுகளுக்கும் ஆக அந்த அடிப்படையில பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் உலகத்திலே அனுப்பப்பட்ட மற்ற எல்லா நபிமார்களை விட பல வகையில வரலாறு வாழ்க்கையை பற்றி உலகத்திலே எழுதப்பட்ட அளவிற்கு வேறு எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் எழுதப்படல எந்த நபியினுடைய வாழ்க்கையும் எழுதப்படல ரசூல் செல்லா அலிசன் அவர்களுடைய அந்த போதனைகள் பெருமானாருடைய ஹதீசுகள் என்று சொல்கிறோமே அந்த ஹதீசு நூல்கள் மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கிறது அதில் தெரியும் உண்டு சிறியதும் உண்டு இமாம் அகமது அவர்கள் எழுதிய அந்த முசனத் அகமது என்று சொல்லுகிறோமே கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் ஹதீசுகளுடைய தொகுப்பு உலகத்தில் வர எந்த நபியினுடைய வாழ்க்கையும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படி பதிவு செய்யப்படவில்லை ரசூல் சல்லா அலிசன் அவர்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்ட அளவிற்கு அந்த அடிப்படையில நம்முடைய இந்த காலகட்டத்தில் பெருமானாருடைய வாழ்க்கையை முன்பை விட நாம் மிக அதிகமாக தெரிய வேண்டும் நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பெருமாநாறை பற்றி நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் பெருமானார் செல்லிஸ் அவர்கள் நமக்கு மட்டும் அனுப்பப்பட்ட நபி அல்ல நமக்கு மட்டும் அவர்கள் அல்ல அல்ல திருமணையில ரஹமத்துல் ரஹமத்துல் இல் முஸ்லிமின் சொல்லல முஸ்லிம்களுக்கு அற்கடையாக அனுப்பப்பட்ட நபி என்று அல்லா சொல்லவில்லை ரஹமத்து அகில உலகத்துக்கும் ரஹமத் என்று அல்லா சொல்லுகிறான் கூட்டங்களிலே கூட நம்முடைய நபியைப் பற்றி நமக்கு நாம பேசிக் கொள்கிறோமே தவிர அன்பர்கள் மாற்று மத அவர்களுக்கு நம்முடைய நபியை நாம சொல்லல முழு உலகத்துக்கும் அவங்க அனுப்பப்பட்ட நபி அந்த நபி யூதர்களுக்கும் நபியாக இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் நபி அப்படி ஆனால் மீளாது விழாக்கள் யாருக்கு நடத்தப்படணும் வெறு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மாற்றுவதற்கு நடத்தப்படணும் வாழ்க்கையை அவர்களுக்கு எடுத்து சொல்லாததான் இன்னைக்கு நம்முடைய மார்க்கம் நம்முடைய சமூகம் பல விமர்சனங்களுக்குள்ளாகுவதற்கான காரணங்கள் ஒன்று அல்லாஹுடைய தூதரை பற்றி அவர்களுக்கு நாம் எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த வகையிலே சொல்லவில்லை கணியத்திற்குரியவர்களே கடந்த வாரத்தில் பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்களுடைய சிறுபுராயத்தை அவர்கள் வளர்ந்த அந்த வரலாற்றை நாம் சொல்லியிருந்தோம் பெருமனார் சொல்லிசலா அவர்கள் வாலிப பருவத்தை அடைகிறார்கள் நபித்துவத்திற்கு முன்னாலும் கூட பெருமனார் அவர்களுடைய உயர்ந்த குணங்கள் உயர்ந்த பண்பாடுகள் இது மக்க வாசிகளிடத்திலே அந்த நகர மக்களிடத்திலே பெருமானார் மீது மிகப்பெரிய அன்பையும் மதிப்பையும் பெற்றுத்தருகிறது இன்னும் அவர்கள் நபித்துவம் பெறல ஆனா அவங்களுடைய உயர்ந்த நன்னடத்தை பாக்கிறாங்க பெருமனார் செல்லிசன் அவர்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து வயது அந்த காலகட்டத்தில் காபத்துள்ளா அது இடிந்த காரணத்தினாலே அது கட்டப்படுகிறது காபத்துள்ளாவை இடித்து கட்டுகிறார்கள் மக்காவுடைய காவிர்கள் அப்படி இடுத்து கட்டி முடிக்கிற நேரத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது ஹஜர் லசூத் கல் அதை அந்த மூளையில எடுத்து வைக்க வேண்டும் அதை யார் எடுத்து வைப்பது ஹஜர்பதை எல்லா காலத்திலும் மக்கள் புனிதமாக கருதி வந்தார்கள் அதை அந்த மூளைகளை எடுத்து யார் வைக்கிறது ஒரு பெரிய தகராறு வருகிறது ஒவ்வொரு கருவிழாவை சார்ந்தவர்களும் இந்த ஹஜ்ரல் அசூது கல்லை தானே எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கடைசியில் எல்லாருமாக கூடிய ஒரு முடிவுக்கு வந்தார்கள் நாளை அதிகாலை நேரத்தில் இந்த மசூது ஹரான் காபாவிற்குள் முதலில் யார் வருகிறார்களோ அவர்கள் தீர்ப்பு செய்யட்டும் அவர்கள் முடிவு செய்யட்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ நாம் அதற்கு கட்டுப்படுவோம் மறுநாள் காலையிலே மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்வல் அவர்கள் தான் அந்த மஸ்ஜிதுக்குள் முதலாவது வருகிறார்கள் அவர்களை பார்த்ததும் அந்த மக்காவாசிகள் அத்தனை பேரும் சொன்னார்கள் ஹாதல் அமீன் இவர்கள் நேர்மையானவர்கள் எனவே இவர்கள் என்ன சொல்கிறார்களோ நாம் கட்டுப்படுவோம் பெருமான சென்று சொன்னார்கள் இதுதான் பிரச்சனை இந்த கல்லை எடுத்து வைக்க வேண்டும் நபி சொல்லா அலிசன் அவர்கள் மிக அழகான ஒரு தீர்ப்பை சொன்னார்கள் ஒரு பெரிய போர்வையை விரியுங்கள் அதிலே அந்தமாதிரி கல்லை எடுத்து வையுங்கள் ஒவ்வொரு கூட்டத்தை கூட்டத்திலிருந்தும் ஒரு தலைவர் அந்த போர்வையினுடைய ஒரு துண்டை பிடிக்கட்டும் இதை எடுத்து வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் இது பெருமனார் சல்லல்லா அலிசன் அவர்கள் மீது அந்த மக்கள் நுபுவத்திற்கு மன்னால் வைத்திருந்த அபிமானம் இது நபிசல்லா அலிசன் அவர்கள் தன்னுடைய இருபத்தைந்து வயதிலே தான் மனமுடித்தார்கள் ஆறு குழந்தைகளை கொடுத்திருந்தான் ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒரு குழந்தையினுடைய பெயர் காசிம் இன்னொரு குழந்தையினுடைய பெயர் அப்துல்லா இந்த ரெண்டு குழந்தைகளும் சிறுவராயத்திலே இறந்துவிட்டன ரசிசன் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா மூலமாக நான்கு பெண் குழந்தைகள் ஜெயினவ் என்று ஒரு குழந்தையின் பெயர் உம்முல் ஒரு குழந்தையுடைய பெயர் பெயர்மா ஒரு குழந்தையுடைய பெயர் ஹதீஜா மூலமாக அல்லாசன் அவர்களுக்கு அன்னை ஹதீஜாவோடு வாழ்க்கை இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் அதிகமான அன்பு பல திருமணத்தை பத்தி பேசி பயான்கள் சொல்லி இருக்கிறோம் பெருமானா அன்னை ஹதிஜாவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு நட்பு இருந்தது என்பதை ஒரு நாற்பது வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டம் அது வரைக்கும் பெருமான வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க வணிகத்தில் ஈடுபடுறாங்க சிரியாவுக்கு செல்வார்கள் வியாபாரங்கள் செய்வார்கள் ஒரு நாற்பது வயதை நெருங்குற காலகட்டம் இந்த காலகட்டத்தில்தான் பெருமானாருடைய உள்ளத்தில் தனிமையின் மீது விருப்பம் ஏற்படுகிறது மக்களோடு சேர்ந்து வாழ்வதிலிருந்து சற்று ஒதுங்க வேண்டும் தனியாக வாழ வேண்டும் என்று பெருமானாருடைய உள்ளத்துல அல்ல அப்படிப்பட்ட ஒரு பிரியத்தை வந்து அல்லாஹா ஏற்படுத்துகிறாங்க ஆரம்ப ஹதீசிலே வருகிறது பெருமானார் செல்லா அலைசனவர்களுக்கு தனிமை மக்களோடு கலந்து இருப்பதை விட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இந்த காலகட்டத்தில்தான் அவர்கள் அந்த ஹெரா குகையில அவர்கள் தனியாக சென்று வார கணக்கில் மாசக்கணக்கில் பெருமாநர் செல்லிசன் அவர்கள் இபாதத்துகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இந்த நாட்கள்ல தான் பெருமாநர் செல்லல்லா அலிசன் அவர்களுக்கு வகையினுடைய துவக்கமும் ஆரம்பிக்கிறது பெருமானாருக்கு வகை வருவதற்கு முன்னால ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் வகைக்கான அறிகுறிகளை எல்லாம் அனுப்புறான் ஒவ்வொரு நபிக்குமே வகை வருவதற்கு முன்னால நபித்துவத்திற்கு முன்னால அல்லாஹால சில அடையாளங்களையும் அவர்களுக்கு பெருமநர்சல்லிசன் அவர்களுக்கு இந்த வகையின் ஆரம்பத்திற்கு முன்னால ஒரு ஆறு மாத காலங்கள் நல்ல கனவுகளில் இருந்து ஆரம்பிக்கிறது கனவுகள் தான் ஆரம்பம் அதனாலதான் அவர்கள் சொல்வார்கள் நபித்துவம் முடிந்து விட்டது ஆனால் கனவுகள் முடிவுறுவது கிடையாது ஒரு நல்ல முஸ்லீமுக்கு வரக்கூடிய கனவும் கூட ஒரு அம்சம் என்று பெருமான் சலா அலிஸ் அவர்கள் சொல்வார்கள் ஆறு மாத காலங்கள் நல்ல நல்ல கலவுகளாக அவர்களுக்கு வருகிறது இந்த நிலையில தான் அல்லஹா தன்னுடைய இறுதி தூது இறுதி நபித்துவம் அதை யாருக்கு வழங்குவது என்று அல்லாஹால உலக மக்களுடைய உள்ளங்கலையெல்லாம் பார்க்கிறான் அடி சில வருகிறது இந்த கடைசி தூது இருக்கிறது பெருமனார் சொல்லி செல்லாம் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்ட இந்த மாற்றம் இதை யாருக்கு தருவது இந்த இறுதி நபியாக யாரை தேர்வு செய்வது அல்ல உலக மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் பார்க்கிறான் யாருடைய உள்ளத்துல அதிக இறக்க குணம் இருந்ததோ யாருடைய உள்ளத்துல அதிக ரஹமத் இருந்ததோ அந்த ரஹமத்துடைய உள்ளம் எதுவோ அந்த உள்ளம்தான் இந்த கடைசி நபித்துவத்திற்கு பொருத்தம் இது அல்லாஹுடைய ஏற்பாடு பெயங்களில்லாம் ஆக கருணை கொண்ட உள்ளமாக இருக்கிறது அல்லா திருமறையில் சொல்வது போல ரஹமத்து அகில மக்களுக்கெல்லாம் அவர்கள் ரஹமத்தாக இருந்தார்கள் யார் எல்லா மனிதர்கள் மீதும் கருணை கொண்டவர்களோ அவர்கள்தான் இந்த நபித்துவத்திற்கு தகுதியானவர் என்று அல்லாஹ் பெருமானாரை தேர்வு செய்கிறான் இந்த ரஹமத்துடைய குணம்தான் பெருமானாரை இறுதி நபியாக அல்லாஹ் தேர்வு செய்வதற்கு காரணமாக இருந்தது பெருமானாருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் எத்தகைய கருணை கொண்டவர்களாக இருந்தார்கள் ஒரு பயணத்தின நபி சொல்லா அலிசன் அவர்கள் எகாமத்து சொல்லப்பட்டு சஃகள் என்று விடுகிறது பெருமனார் செல்லல்லா அலிசன் இமாமத்து செய்வதற்காக முன்னால் சென்று விட்டார்கள் சென்று தக்பீர் கட்ட ஆரம்பிக்கிற நேரத்தில் பெருமானாருக்கு முன்னால் ஒரு புறா வந்து அமர்கிறது அந்த புறா தன்னுடைய தரையில் அடிக்கிறது அந்த புறாவுக்கும் தெரிந்திருக்கிறது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த நபீடம் தான் நியாயம் கிடைக்கும் என்று கசுமி சனந்த ஆலேசன் அவர்கள் கருணை கொண்டவர்கள் வந்து அந்த புறாவுக்கும் தெரிகிறது பெருமானார் தக்பீர் கட்ட போறாங்க அந்த புறா பெருமானாருக்கு முன்னால் வந்து தரையில தன்னுடைய ரெக்கைகளை அடிக்கிறது ரஷ்மி சிலங்கிட்டாங்க யாரோ இந்த புறாவுக்கு அநீதி அளித்திருக்கிறார்கள் இந்த புறாவை யாரோ சங்கடப்படுத்தி இருக்கிறாங்க உடனே சகாபாத்துல பார்த்து திரும்பி கேட்டாங்க இந்த புறாவினுடைய குஞ்சுகளை யாரோ ஒரு உருப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனுடைய துயரத்தை தாங்க முடியாம இந்த புறா எனக்கு மன்னால் வந்து தன்னுடைய ரெக்கைகளை அடிக்கிறது இதனுடைய குஞ்சுகளை எடுத்தது யாருன்னு கேட்கிறாங்க ஒரு சகாபி சொல்றாங்க நான் தான் சொல்லுங்கள் ஒப்படையுங்கள் ஒப்படையுங்கள் என்று சொல்வார்கள் இப்படி பறவைகள் மீது கூட அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசன் அவர்கள் கருணை கொண்டிருந்தாங்க இந்த பறவைகளுக்கு தெரிந்தது ஒரு நாள் பெருமனார் ஒரு ஒட்டகம் வருகிறது ஹைரத் தாவுதலிஸ்லாமுக்கு எப்படி அல்லா பறவைகளுடைய பாஷைகளை கட்டுக் கொடுத்திருந்தானோ பெருமான் அல்லா ஆடு மாடு ஒட்டகங்களுடைய பாஷைகளை அல்லா கட்டுக் கொடுத்திருந்தோம் பெருமனார் இடத்துல ஒட்டகம் வருகிறது வந்து கண்ணீர் வடிக்கிறது யாரோ சொல்லதான் எனக்கு அநீதி அளிக்கப்படுகிறது என்னுடைய எஜமான் எனக்கு சரியாக தீனி போடுவது கிடையாது பெருமாநாருக்கு அந்த பாஷை அல்லா கொடுத்திருந்தாங்க அந்த ஒட்டகத்தின் உரிமையாளரை அழைத்து இனிமேல் இந்த ஒட்டகத்திற்கு நீர் சரியாக தீனி போட வேண்டும் என்று கட்டளையிடுறாங்க அந்த ஒட்டக உரிமையாளர் சொல்லலாம் இனிமேல் வைத்துக் கொள்ள விரும்பலா போயிடுவாங்க அல்லாவுக்காக நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான் ஆக இப்படி பறவைகளும் கால்நடைகளும் விலங்குகளும் ரசுமி சில்லா ஆலிசனவர்களிடத்துல வந்து தங்களுடைய குறைகளை சொன்னது பெருமனார் செல்லா ஆலிசனவர்கள் இந்த விலங்குகள் மீதும் கருணை காட்டினார்கள் நபி சொல்லுல்லா அலிசன் அவர்கள் தாய்பிலிருந்து விரட்டப்பட்டார்கள் அங்க அந்த மக்களை நபி அவர்கள் சபிக்கல தாய்பிலிருந்து வெளியேறும் போது அவர்களை சபிக்கல அவங்க சபிக்கணும் நினைச்சிருந்தா அந்த நேரத்தில் சவித்திருக்கலாம் பெருமாள் சலுல்லா அலிசன் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க அப்படி வெளியேற்றப்பட்ட அந்த நேரத்தில் மக்கா வாசிகளை சபித்திருக்கலாம் ஆனால் ரசூல் சலல்லா அலிசன் அவர்கள் மக்காவாசிகளை அந்த நேரத்தில் சபிக்கல எல்லாவற்றுக்கும் மேலாக ஹிஜிரி எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது மக்கா வெட்டி கொள்ள நேரத்தில் மக்காவுக்குள் நுழைந்ததும் ஒரு சஹாவி அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது அவர் சொன்னார் ஹாதா இந்த நாள் இருக்கிறது பலிக்கு பலி வாங்க போகிற நாள் நாங்கள் இந்த மக்காவுடைய காதல்களை பலிக்கு பழி வாங்க போகிறோம் ஏனென்று சொன்னால் இங்கே ஹம்சாவை கொலை செய்தவர் உண்டு இங்கே ஹம்சாவை கொலை செய்தவர்கள் உண்டு இங்கே பல சஹாபாக்களை கொலை செய்தவர்கள் உண்டு நாங்கள் இன்றைக்கு பழிக்கு பலி வாங்க போகிறோம் யார் நம்மை துன்புறுத்தினார்களோ யார் நம்மை கொலை செய்தார்களோ யார் நமக்கு தொந்தரவு கொடுத்தார்களோ அத்தனை பேரையும் நாம் மன்னிக்க போகிற நாள் தானே தவிர இது கண்டிப்பாக நலீசன் அவர்கள் மன்னிப்பு எவ்வித குற்றமும் இல்லை அல்ல உங்களை மன்னிப்பானாக இது ரசூல்சலதா ஆலீசன் அவர்கள் விலங்குகள் மீது கருணை எதிரிகள் மீது பெருமாள் அரிசல் ஆலீசன் அவர்கள் கருணை காட்டுறாங்க இந்த உமத்தின் மீது எவ்வளவு கருணைகள் வணக்க வழிபாடுகளில் நாம இன்னைக்கு லேசான தீன் உலகத்துல ஆக லேசான அவர்கள் அவ்வளவு லேசான ஒரு தீன் ஒரு மார்க்கத்தை பெருமானார் தந்திருக்கிறாங்க ரசூல்சல்லா அலிசுல அவர்கள் தன்னுடைய தோழர்கள் யாராவது வெயில்ல நின்று கொண்டிருந்தா அத கூட அவங்களால பார்த்து தாங்க முடியாது ஒரு நாள் ரசுல்சல்லா அலிசுலம் அவர்கள் கொத்துபா செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு சஹாபி வெயில்ல நிக்கிறாங்க பெருமான சொன்ன அந்த சகாபியை பார்த்து அருமை தோழரே நிழலுக்கு வாருங்கள் வெயில நிக்காதீங்க இந்த விஷயத்துல கூட நபிசல்லாசன் அவர்கள் கருணை கொண்டவர்களாக இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா பெருமானாருடைய கருணை மனிதர்கள் விலங்குகளை தாண்டி ஒரு மரக்கட்டையின் மீது கூட பெருமானார் கருணை கொண்டாங்க ஜும்மாவுடைய கொத்துவா ஆரம்பத்திலே மெம்பர்ல செய்யல மெம்பர் படிகள் செய்யப்படாத காலகட்டம் மஸ்ஜித் நபவியில மெஹராபுக்கு பக்கத்திலேயே ஒரு பேரித்த மரத்தினுடைய அடிபாகம் அடிப்பாகம் அந்த அடிப்பாகத்துல அந்த மரத்துலதான் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சாய்ந்து கொண்டு ஹொத்துபா செய்வாங்க அதற்கு பிறகுதான் நபிசவல்லா அலிஸ்லாம் அவர்களுக்காக மதினாவில் இருந்த ஒரு பெண்மணி மூன்று படிகளை கொண்ட ஒரு மிம்பரை செய்றாங்க அந்த மிம்பரை செய்து மசூத் நபவியில கொண்டு வைக்கப்படுது பெருமனார் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க உயரமான இடத்துல பாக்கிறது அவ்வளோ அழகா இருக்கும் சஹா எல்லாம் பெருமானாருடைய அந்த ஹொத்துபாவை கேட்பதற்கு அவரோடு இருக்கிறார்கள் ரசூல் செல்லா ஆலிசன் அவர்களும் ஏறி ஆரம்பிக்கிறாங்க ஆனா சகாபாக்கரால் அந்தபாவை கேட்க முடியல அந்த சகாபாக்கால் கேட்க முடியல என்ன காரணம் எல்லாரும் அமைதியாக அந்த யாரோ சினிங்கி சினிங்கி அலக்கூட சொத்தம் சினிங்கி அழுது திரும்பி பார்த்தா மக்கள் அழுகிறார்களா என்று சொன்னா மனிதர்கள் யாருமே அழல்ல அழுது கொண்டிருப்பது மனிதர்கள் அல்ல பெருமானார் எந்த மரத்தூள் மீது சாய்ந்து கொண்டு கொத்துபா செய்வார்களோ அந்த மரத்துவன் அழுது கொண்டிருக்கிறது பெரும நரசிசன் அவர்கள் கொத்துபாவை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்து அந்த மரத்துவனை கட்டி அணைத்தார்கள் அந்த மரத்துவனை ரசுல்லா அலிசல் அவர்கள் கட்டி அணைத்து விட்டு அந்த மரத்துவனை பார்த்து சொன்னார்கள் நீ விரும்பினால் உன்னை இந்த இடத்திலேயே நான் புதைத்து விடுகிறேன் அந்த மரம் எங்க இருந்துச்சோ இதே இடத்துல நான் உன்னை புதைத்து விடுகிறேன் நீ விரும்பினால் நான் உன்னை சொர்க்கத்தினுடைய ஒரு மரமாக உன்னை ஆக்குகிறேன் எது உனக்கு பிரியும் என்று பெருமானார் கேட்கிறாங்க அந்த மரம் சொன்னது இந்த உலகத்துல என்னை புதைச்சீங்கன்னு சொன்னா மரமியில உங்களை ஒட்டும் பிரிஞ்சிருவேன் சொர்க்கத்தினுடைய ஒரு மரமாக ஆக்குங்க சொர்க்கத்துல ஒரு மரமாக என்னை ஆக்குங்கள் என்று அந்த மரம் சொன்னது ஒரு மரத்தினுடைய அந்த கண்ணீருக்காக பெருமானார் வந்து அதை கட்டி தழுவுறாங்கன்னு சொன்னா எத்தனை விதவைகள் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அந்த கண்ணீருடைய வழி தெரியல எத்தனை அநாதைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த கண்ணீருடைய வேதனை நமக்கு தெரியல எத்தனை ஏழைகள் அழுது அதனுடைய வழி நமக்கு தெரியல செல்லுல்லாசன் அவர்கள் ஒரு மரத்து கண்ணீரை கூட தாங்க முடியாமல் அதை பெருமனார் செல்லுல்லா அலிசன் அவர்கள் கட்டி தழுகிறார்கள் இந்த ரஹமத் பெருமனாருடைய உள்ளத்திலிருந்து இந்த கருணை இருக்கிறதே இதுதான் அவர்களை அல்லாஹால இறுதி நபியாக தேர்வு செய்ததற்கான காரணம் இந்த உண்மைத்துடைய விஷயத்தில் பெரும்பாலும் எவ்வளவு கருணை கொண்டிருந்தார்கள் விட எழுபது மடங்கு சிறந்தது மிஸ்வாக் செஞ்சு ஒரு தொழுக தொழுதிங்கன்னு சொன்னா மிஸ்வாக் செய்யாம தொல்லப்பட்ட எழுவது தொழுக அது சிறந்தது அதுதாசன் அவர்கள் இந்த மிஸ்வாக்கை நம் மீது கடமையா ஆக்கணும் நினைச்சாங்க கட்டாயமாக்கணும் நினைச்சாங்க ஆனால் ஒருவேளை கட்டாயமாக்கிட்டா இந்த மிஸ்வாக்க கடமையாக்கிட்டா ஒருவேளை உண்மத்தில் வாங்குற அளவுக்கு கூட காசு இருக்காது ஒரு மிஸ் வாங்க காசு இல்லாத ஏழைகள் கூட இருக்கலாம் ரசூல் சலா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் நான் என்னுடைய உண்மத்திற்கு சிரமம் ஏற்படுமோ கஷ்டம் ஏற்படுமோ என்று இந்த மிஸ்வாக்கை நான் கட்டாயமாக்கவில்லை உடக்கூடாது என்பதற்காக பெருமன் செல்லிவன் அவர்கள் இந்த மிஸ்வாக்க கட்டாயமாக்க தொழுகைடைய பக்து ஒரு ஏழு பத்து ஏழை ஹாலுக்கு வந்துருது ஏழை ஹாலுக்குலாம் வந்துருது பக்து வந்தது நம்ம பல பேர் என்னங்க எங்க சீக்கிரமா தொழுகை நடக்குதோ அங்க போய் தொழுது வரோம் அதுவேற விஷயம் தொழுக கூடி போயிடும் ஆனா இஷா தொழுகையே பெருமானார் விரும்பிய நேரம் எந்த நேரத்துல அவங்க முடியும் போது இரவில் ஒரு பகுதி முடியும் போதுதான் இசாவுடைய தொழுகையை தொழனு ஆசைப்பட்டாங்க இப்ப இரவின் மூன்று பகுதி சூரியன் மறைஞ்சதிலிருந்து காலையில சுபகு வஸ்து வர்ற வரைக்கும் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருக்குன்னு வைங்க பன்னெண்டு மணி நேரத்த மூணு பிரிவா போட்டீங்கன்னு சொன்னா நாலு மணி நேரம் வரும் மூணா போட்டீங்கன்னா இசா தொழகிய விரும்பிய நேரம் இரவனுடைய மூன்றில் ஒரு பாகம் கழிந்த பிறகு அப்பதான் இசா தோழன் ஆசைப்பட்டாங்க இன்னைக்குள்ள கணக்குல இஷா பெருமானார் விரும்பிய நேரம் எது தெரியுமா ஆறு மணிக்கு சூரியன் மறையுதுன்னு சொன்னா பத்து மணிக்கு இசா தோழனும் பத்து மணிக்கு இசா தோழன் அதான் பெருமானார் விரும்பிய நேரம் மசூதில பல சந்தர்ப்பங்கள்ல இஷா அது மாதிரி பிற்படுத்த ஒரு பாகம் கழிந்த பிறகுதான் சொல்லணும் அதான் என்னுடைய ஆசை ஆனா என்னுடைய உம்மத்து சிரமப்படக்கூடாது உண்மத்து சிரமப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த விருப்பத்தை விட்டுட்டாங்க இல்லன்னு சொன்னா நம்ம இஷா எப்ப தோணும் ராத்திரி பத்து மணிக்கு தான் தொல்லணும் அப்படி பெருமனார் விரும்பியதுல ஒரு காரணம் இருந்துச்சு ஏன் பிற்படுத்தி தொழணும் தொழுதா அதுக்கப்புறம் வெட்டி பேச்சு பேச மாட்டோம் அதுக்கப்புறம் யாரும் அரட்டி அடிக்க மாட்டோம் யாரும் டிவிருவோம் தொழுகைக்கு பிறகு வீண் பேச்சு பேசுவது கூடாது அது அதிக தடுக்கப்பட்டிருக்கு சொன்னாங்க பிறகு வீண் பேச்சு பேசக்கூடாது இப்ப நாம இன்னைக்கு ஏழைகளுக்கு தொழுதுட்டு ராத்திரி படுக்கிறது பதினோரு மணிக்கு ஒவ்வொரு ஆண்டும் செய்யணுமான்னு சொல்லி இப்ப பெருமானார் சொன்னாங்க ஒருவேளை நான் ஆண் என்று சொல்லி இருந்தால் நீங்க ஆண்டுதோறும் ஹஜ்ஜி செய்வது கடமையா இருக்கும் இந்த உமத்தின் மீது கொண்ட ரஹமத்து தான் இல்லன்னா பெருமானார் செல்லலா ஆலேசன் அவர்கள் உம்மத்துக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் ஹஜ்ஜு செய்வது கடமையாக இருக்கும் அன்பு இந்த ரஹமத்து அவர்களை அல்லா இறுதி நபியாக தேர்வு செய்த காரணம் நோயாளிகள் மீது ரசூசல்லா அலிஸ்வன் அவர்கள் எவ்வளவு கருணையை காட்ட சொன்னார்கள் ஒரு நோயாளியை நலம் அதற்கு எவ்வளவு நன்மைகளை பெருமையா ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறார் நலம் விசாரிக்கிற சோலை என்று சொல்றாங்க இன்னொரு ஹதி சில பெருமான் சொன்னாங்க ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க நீங்கள் செல்வீர்களே ஆனால் நீங்க போயிட்டு திரும்பி வருகிற வரைக்கும் மலக்குகள் உங்களை பார்த்து செல்வார்கள் செபுத்த நீ நல்ல மனிதனாக இருக்கிறாய் நீ எதற்காக நடந்து செல்கிறாயோ அதுவும் விசாரிக்கலாம் எழுபது ஆயிரம் மலக்குகள் உங்களுக்காக துவா செய்யறாங்க நபிசல்லு இந்த ஹதீசுகள்ல நோயாளிய நலம் விசாரித்தல் என்பதை பொதுவாகத்தான் சொன்னாங்க ஒரு யூதன் நோய் வாய்ப்பட்டாலும் பெருமான அவரை சென்று பார்ப்பாங்க ஒரு கிறிஸ்தவன் நோய் வாய்ப்பட்டாலும் பெருமானார் அவரை சென்று பார்ப்பாங்க இன்னைக்கு நாம நோயாளி நலம் விசாரிக்கிறது நமக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் அவங்களை விசாரிக்கிறோமே தவிர எத்தனையோ கைவிடப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க மாற்று அன்பர்கள் இருக்கிறாங்க மாற்று சகோதரர்கள் மருத்துவமனையில் பாருங்க ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லாம எத்தனையோ நோயாளிகள் வெட்டில கிடக்கிறாங்க நாம அவங்களை போய் சந்தித்து பெருமான சொன்ன ஒரு வார்த்தை நோயாளியை சந்திக்க போனா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுங்க எவ்வளவு பெரிய ஆறுதலை ஏற்படுத்தும் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும் ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு போய் நீங்க அவரை சந்திச்சுட்டு அல்லா நாடினால் உங்களுக்கு சிபா கிடைக்கும் சொல்லி பாருங்க அவருடைய மனசுல எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் சொல்லி ஏன்னா என்னதான் நமக்கு எதிராக பகை உணர்வு வளர்க்கப்பட்டாலும் சரி மாற்று அன்பர்கள் இந்துக்கள் ஒரு முஸ்லீம் ஒரு வார்த்தை நம்ம குரான் ஓதணும் ஏதோ ஒரு மந்திரம் இருக்குறோம் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஊர்களில் பார்க்கலாம் பள்ளிவாசல்கள்ல காலை மாலை ஓதிப்பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிக்கிது இவ்வளவு நமக்கு எதிராக சூழ்ச்சி நடக்கிற காலத்திலும் நாம தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிற இந்த பள்ளிவாசலுக்கு முன்னால ஒரு பெருங்கூட்டம் ஓதி பார்க்க நிக்குது ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் உங்களுக்கு குணம் கிடைக்கும் என்று நாம இதை நடைமுறைப்படுத்தணும் சொன்னா இந்த மீடியாக்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் இந்நேரம் தவிடுபடியாக இருக்கும் ஒண்ணுமே இல்லாம இருக்கு இந்த பிரச்சாரம் கிறிஸ்தவர்கள் இந்த வாரம் அன்ப சார்பாக நடந்த கூட்டத்தில் கூட நான் இந்த கருத்தை சொன்ன அப்ப அவங்க அன்பவுடைய பொறுப்பாளி சொன்னாங்க நாங்க சென்னையில அன்பு அலுவலகத்துல வந்து வாரத்துல ஒரு நாள் மருத்துவமனைக்கு சென்று முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை சந்திக்கிறதுக்குன்னே ஒரு நாளை நாங்க ஒதுக்கி இருக்கிறோம் சொன்னாங்க முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மருத்துவமனையில எவ்வளவு கைவிடப்பட்ட மக்கள் அவர்கள்ட்ட போய் நாம துவா செஞ்சோம் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க சகோதரர்களை நாம கடைபிடிச்சிட்டு கைவிட்டு ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க ரஹமத்தை கொடுக்கறான் நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு காட்டுகிறீர்களே அந்த கருணை அல்ல உங்கள் மனைவி உங்கள் பெற்றோர் உங்கள் பிள்ளைகள் காட்டுகிற அந்த கருணை நான் சொல்லல நான் சொல்லக்கூடிய கருணை எல்லா மனிதர்கள் மீதும் காட்ட வேண்டிய கருணை இந்த கருணையை தான் ரசூல் சலத்தா ஆலீசன் அவர்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு யூத நடத்திலும் காட்டினாங்க அவங்க பக்கத்து வீட்டில ஒரு யூதர் இருக்கிறாரு அந்த யூதருடைய மகன் நோய் வாய்ப்பு இருக்கிறார் அவங்க அந்த யூத சிறுவனை நலம்சாரிக்க சொல்றாங்க அந்த யூத சிறுவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சிறுவனுக்கு பெருமான களிமா சொல்லி கொடுக்கறாங்க களிமா சொல்லி முஸ்லிமா மூத்தா போகும் சொல்லி அந்த பையன் தன்னுடைய தந்தையை பாக்கிறான் தந்தையே பார்க்கிறானா களிமா சொல்லட்டுமா வேண்டாமான்னு சொல்லி அந்த யூதர் தந்தை அவரும் அபுல் காசி அழைப்பாங்க அபுல் காசி தந்தை பெருமானாரு மகன்கள் அபுல் காசிம் சொல்வதற்கு நீ கட்டுப்பாடுன்னு சொல்றாரு அந்த பையன் களிமா சொல்லி மூத்தாக ஒரு யூதரையும் நலம் சென்றாங்க ஆனா இன்னைக்கு இந்த நடைமுறைகளை எல்லாம் நாம் விட்டுவிட்ட காரணத்தினாலதான் நம்ம எதிர்க்கிறாங்க இந்த ஒளிபெருக்கி நாம அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கல முகமதுல்ல சொல்லல அல்லாவுடைய தூதர் முகமது யாருன்னு சொல்லல அப்படி சொல்லாத காரணத்தினால அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க இந்த ஒளிபெருக்க சொல்லக்கூடாது அல்ல தேர்வுத்துடைய உள்ளங்களிலும் இந்த கருணை இந்த ரகமத் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய நமக்கு எதிரான எல்லா பிரச்சாரங்களையும் முறியடிக்க முடியும் அதனால அன்பிற்கு நீ நாம நடத்தக்கூடிய மீதாது விழா கூட்டங்கள்ல நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எவ்வளவு சகோதரர்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் அழைத்து வந்து பெருமானாருடைய வாழ்க்கைய அவர்களுக்கு நாம சொல்லித்தரணும் நாமும் அடிக்கடி பெருமானாருடைய வாழ்க்கையை கேள்விப்படுறோம் நிறைய விஷயங்களை நாம தெரிந்திருக்கிறோம் இந்த முஸ்லீம் இல்லாத அன்பர்களுக்கும் பெருமானாருடைய குணம் எப்படி இருந்தது மாற்று மதத்தவர்களோடு பெருமானார் சதல்லா அலிசன் அவர்கள் எப்படி நடந்தாங்க எப்படி இந்த உமத்தை நடக்க சொன்னாங்க ஒரு மாற்று மதத்தவருடைய ஜனாசா செல்லும் போது கூட பெருங்கான ஒழுக்கத்தை கற்று தந்தாங்க ஒரு யூதருடைய ஜனாதா மதியனால போகுது பெருங்கான அதற்கும் எழுந்து நிற்கிறாங்க யாரும் சொல்றதா அது முஸ்லீமுடைய ஜனாசா இல்ல யூதருடைய ஜனாசா என்று நபி அவங்க எதற்கு என்ன அழகான ஒரு பதில் சொன்னாங்க அலைசத்தின் அசத்தன் இந்த யூதருடைய உடலும் ஒரு ஆன்மாதானு கேட்கிறான் அது ஒரு ஆன்மா அது ஒரு யூதனுடைய ஜனாதாவுக்கு கூட மதிப்பளிக்க சொன்னார்கள் என்பது இங்கே உள்ள எல்லா மதத்தவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டும் சகோதரிகளே இந்த மாதத்திலே சீரத் பெருமானாருடைய இந்த தூய்மையான வாழ்க்கை எல்லா மக்களுக்கும் சொல்லப்படணும் குறிப்பாக இந்தியாவில நாம சந்திக்கக்கூடிய இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்த இக்கட்டான நேரத்திலே அவர்களது மார்க்கத்தையும் அவர்கள் போதித்த நல்ல அகலா அவர்கள் போதித்த அந்த நற்குணங்கள் இதை மக்களுக்கும் சேர்ப்பிப்பதன் மூலமாக ஒரு தாவா பணி செய்வதன் மூலமாகத்தான் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க முடியும் அல்லாஹ்ட பணியை செய்வதற்கும் பெருமானாருடைய அறிமுகத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கும் அல்லாஹ் நம்மை ஒரு காரணமாக ஆக்கிரல்வோம் ஆனால் கனியத்தூர் குறிவர்களே மிக சமீபத்திலே நமக்கெல்லாம் தெரி ஒரு செய்திதான் தமிழகத்தினுடைய முதலில் முதல்வர் இறந்து போன செய்தி இது அரசியல் அல்ல ஒரு படிப்பினைக்குரிய விஷயங்களுக்காக ரெண்டு மூணு செய்திகளை சொல்லிக்கொள்கிறேன் தமிழகத்தினுடைய முதல்வரை பற்றி நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் இந்திய தலைவர்களில் ஒரு பெண் தலைவராக இருந்து ஒரு சாதித்த ஒரு பெண்மணி அவருடைய உறுதியும் மனோ ஒலிமையும் நாம் எல்லாம் அவருடைய கடைசி காலகட்டங்கள் அவருடைய ஆரம்ப ஆட்சியினுடைய காலகட்டங்கள்ல முஸ்லிம்கள் இஸ்லாமத்துக்கு எதிராக சில நிலைப்பாடுகள் இருந்தது காலகட்டங்கள்ல இந்த சமூகத்துக்கு ஆதரவாக உண்மையிலுமே மாற்றி கொண்டவர் கடைசி காலகட்டங்கள் பெருமாள் சல்லா அலிஸ் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய முடிவை பொறுத்து தான் எல்லாமே ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் பார்க்க முடியாது கடைசியா எப்படி இருந்தாலும் பார்க்கணும் அந்த வகையில அவருடைய கடைசிக்கு அந்த ஆண்டுகள் ஒரு பத்தாண்டு காலங்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு மிக ஆதரவாக இருந்தாங்க கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள்ல அவங்க ரமதானுடைய நிகழ்ச்சியில பேசிய அந்த கூட வாட்ஸ்ஆப்ல கேட்டு ஆச்சரியமாக இருந்தது பெரும்பாலும் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள ஒரு ஆலிம் உட்கார்ந்து பயன் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க ஒரு ஆலிம் பேசினால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்களுடைய ஒரு பேச்சு ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது அல்ல இது போன்ற வார்த்தைகளுக்காக அவங்களுக்கு கடைசி நேரத்துல அல்ல ஈமானம் கொடுத்துருக்க மாட்டானு கூட நாம நினைக்கிறோம் ஏன்னா எல்லாருடைய விஷயத்திலையும் நம்முடைய விருப்பம் அதுதான் நம்ம யாரும் காசுரா மூத்தாகணும் எல்லாரும் நரகத்துக்கு போகணுங்கிற ஆசை கிடையாது உலகத்து மன்னர்கள் அத்தனை பேருக்கும் கடிதம் எழுதினாங்க அவங்க காலத்துல அந்த காலத்துல இருந்த ஹெர்பல் மன்னன் அந்த காலத்திலிருந்த கிசரா மன்னன் எல்லாருக்கும் நபி கடிதம் எழுதின நாம அந்த சுண்ணத்தை விட்டுட்டோம் ஒருவேளை அவங்களை சந்திச்சு நாம இந்த தீன இன்னும் சொல்லி இருந்தா அவங்க முஸ்லீமா இருப்பாங்க ஆக ஸ்மிடைய வாழ்க்கையை அவ்வளவு அழகாக பேசக்கூடியது என்பது உண்மையிலுமே பல வகையில நமக்கு ஒரு கவலையை தருகிறது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில மதவாதிகள் இதை பயன்படுத்துவதற்கு துடிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கணும் பார்க்கிறோம் நாமோ அல்ல அதிலிருந்து இந்த தமிழகத்தை பாதுகாக்கணும் எப்போதும் போல இது அமைதி பூங்காவாக இருக்கணும் நமக்கு அவருடைய வாழ்க்கை என்ன ஒரு பாடத்தை கற்றுத்தரது எவ்வளவு செல்வங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அல்ல நாடுகிற போது மரணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது சர்வதேச தரத்துல அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று லண்டனில் இருந்து வந்த டாக்டர் சொல்றாரு உலக தரத்துல சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று எவ்வளவு பெரிய உலகத்தரத்துல சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் இருந்தாலும் சரிதான் மரணம் உங்களுக்கு வந்துதான் தீரும் ஆக இதுதான் முதல்வராக இருக்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கையை அதான் நமக்கு கடைபிடிக்கிறது நமக்கு எடுத்து காட்டுறது அதுதான் நாம அவங்களுடைய மரணத்துல அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அவங்க வெளிப்படுத்திய சோகத்தையும் பார்க்கிறோம் இந்த ஒரு சாதாரண மனிதருடைய பெருநானுடைய இறப்பின் போது அவர்களுடைய தோழர்கள் எந்த நிலைக்கு ஆளா இருப்பாங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும் அவர்களோட உலகத்துல எந்த தலைவரையாவது ஒப்பிட முடியுமா இந்த ஒரு சாதாரண தலைவருக்காக ஒரு தொண்டர் கூட்டம் இவ்வளவு வந்து வருத்தப்படுது அழுதுன்னு சொன்னா ரசூல் சலா அலிஸ்லாமுடைய இறப்பின் போது பெருமானாருடைய தோழர்கள் எப்படி இருந்திருப்பாங்க அது நம்மால் வார்த்தையில கூட வர்ணிக்க முடியாது தோழர்களை வார்த்தையில சொல்ல முடியாது சஹாபாத் சில நேரங்கள்ல அவங்க ஒஃபாத்தான பிறகு சிலர் வந்து கேட்பாங்களாம் எங்களுக்கு பெருமானார பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி தலி ரதியானவர்கள் இடத்துல ஒரு யூதர் வந்து சொல்றாரு எங்களுக்கு நபி சொல்லுங்க உங்க நபி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி தலிரதியானவர்கள் அந்த யூதனிடத்துல கேட்டாங்களாம் இந்த உலகத்தை எப்படி இருக்கும் சொல்றியோ அது அல்லாவுடைய பார்வையில அற்பமானது அற்பம் அல்லா சொல்றான் இந்த அற்பமான உலகத்தையே உன்னால் வர்ணிக்க முடியாத போது எங்கள் நபிய பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அதி மகத்தான மனிதர் என்று சொல்றான் அந்த மகத்தான மனிதரை நான் எப்படி வர்ணிக்க முடியும் இறந்த அந்த நேரத்துல சகாபா பெருமக்கள் அவ்வளவு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க சொல்ல போனா சில சகாபாக்கள் பெருமானாறு மரணிக்கவில்லை என்று சொன்னாங்க நபி அவங்க மரணிக்கல உமரும் கூட ஆரம்பத்தில் அப்படி சொன்னாங்க எங்கள் நபி மரணிக்கவில்லை என்று மரணித்ததாக யாராவது சொன்னால் இந்த உமருடைய வால் பேசும் சொன்னாங்க இந்த நிலையில தான் அபுபக்கர் ரீதியானவர்கள் வெளியிலிருந்து அவங்க வர்றாங்க சகா வாக்கு நிலைகளை பாக்குறாங்க பெருமானார் பெருமானாருடைய முகம் மூடப்பட்டிருக்கு நான் அடிக்கடி சொல்றது இறந்தவருடைய முகத்தை மூடிதான் வைக்கணும் இறந்தவருடைய முகத்தை திறந்து வைக்க கூடாது வர்றவங்க திறந்து பார்த்துட்டு மூடணும் ஆனா இந்த சுண்ணத்தை நாம கடைபிடிக்கிறது இல்லை பெருமானாருடைய முகம் மூடி இருக்கிறது அபவிக்கிறது அவர்கள் முகத்தை விளக்குறாங்க அவங்களுடைய நெற்றியில முத்தமிடுறாங்க நபி இறந்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நேராக வந்தார்கள் மெம்பர்ல ஏறினாங்க அழகான ரெண்டே ரெண்டு வரி சொன்னாங்க ரெண்டு வசன ரெண்டு வரி ஒரு ஆயத்து முடிச்சிட்டாங்க சொன்னார்கள் யார் உங்களில் முகமது அல்லா அலிசன் அவர்களை வணங்கினீர்களோ இதோ அவர்கள் இறந்து விட்டார்கள் யார் அல்லாஹாவை வணங்கினீர்களோ அல்லாஹ் நித்திய ஜீவன் அவன் இறப்பில்லை சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை ஓதுனாங்க அல்லாஹுடைய தூதர் தானே தவிர முன்னால் வந்த தூதர்கள் இறந்ததை அவர்களும் இறந்து விட்டார்கள் அந்த ஆயத்தை அபுபுக்கர் ஓதுனதும் சஹாபாக்கள் சொல்றாங்க இந்த ஆயத்தை எங்களுக்கு அப்பதான் இறங்கின மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தெரிவுபடுறாங்க ஆக உலகத்திலேயே ஒரு மாமனிதருடைய மரணம் பெரும் துயரத்தை தரும் என்று இருந்தால் அது பெருமானாருடைய மரணம் தான் நமக்கு அதை பெரிய துயரம் எதுவும் கிடையாது நிமிஷம் ஆகும் சொல்லுவாங்க உங்கள்ல யாருக்காவது ஒரு சோதனை வந்துச்சுன்னு சொன்னா யாருக்காவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா என்னுடைய மௌத்த நினைச்சுங்கன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு துன்பம் வந்தா பெருமானாருடைய மௌத்த நினைத்து விட்டால் அதை இது நமக்கு கஷ்டம் அதை இது நமக்கு துயரம் என்னுடைய மரணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தலைவர்களுடைய மரணங்கள் உலகத்தில் சில அதிர்ச்சிகளையும் சில நிகழ்வுகளையும் ஏற்படுத்துது எல்லோருக்கும் எவ்வளவு பெரிய வசதிகள் சகல செல்வங்கள் இருந்தாலும் முடியாது என்பதை எல்லாம் இதன் மூலம் காட்டுறான் இங்க இன்னொன்றையும் பதிவு செய்தாகனும் பொதுவாக வாட்ஸ்ஆப்புகளில் வர செய்திய நான் நம்பியதையும் கருத்தாக சொல்றது கிடையாது ஆனால் வந்தது ஒரு தகவல் அவர்கள் இறப்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால இரண்டு ஜோசியர்கள் அவர்களுக்கு இப்போது இறப்பே கிடையாது அவர்கள் மருத்துவமனையில் இருந்து வீண்டு வருவார்கள் வந்து ஆட்சி செய்வார்கள் என்று இரண்டு ஜோசியர்கள் ஆர்வடம் சொல்கிறார்கள் ஜோசியம் எவ்வளவு பொய் என்பதற்கு இதை விட பெரிய எடுத்துக்காட்டு தேவையில்லை இதை விட பெரிய ஆக ஜோசியங்கள் நிச்சயமாக எந்த பலனையும் தராது அவர் ஜோசியத்தை நம்பினாரா என்பது நமக்கு தெரியாது ஜோசியத்தை வந்து முதல்வர் நம்பினாரா என்பது தெரியாது நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல எந்த ஜோசியக்காரரும் அவர் அப்பல்லோ சென்று மரணிப்பார் என்று சொன்னாரா யாராலையும் சொல்ல முடியல ஆக இதுல இருந்து முஸ்லிம்கள் பாடம் கற்றுக்கொள்ளனும் நாம அந்த ஜோசியக்காரர்களை நம்பி போறோம் பல ஜோசியக்காரர்களை இந்து மந்திரவாதிகள்கிட்ட இந்து ஜோசியக்காரர்கள்ட்ட நம்மவர்கள் சொல்றாங்க இந்த ஜோசியக்காரர்களால் எதையும் சொல்ல முடியாது அதை நம்ப கூடியவன் ரெண்டு பெருமானார் செல்லவும் ஆலிஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆக அன்பிற்கினே நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது என்கிற நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வோமாக இன்ஷ அல்லா வருகிற 13 பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணியளவில் ஷா நகர்